வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை ஏழு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரான்ஸ் குரூசியா ரஷ்யா ஆகியவற்றிடையே அமைதி உடன்பாடு ஏற்பட்டது நான்காவது கூட்டமைப்பு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு நியூயார்க்கில் அடிமைத்தனத்திற்கு எதிரானவர்கள் மீதான நான்கு நாள் வன்முறைகள் ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு ஆப்ரஹம் லிங்கன் கொலை தொடர்பாக நான்கு பேர் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் முதற் தடவையாக பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்க தலைவர் வில்லியம் மெக்கன்லி அவர்கள் ஹவாயை அமெரிக்காவுடன் இணைக்கும் உடன்பாட்டில் கையெழுத்திட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கள முஸ்லிம்கள் இடையே கலவரத்தை ஏற்படுத்தியதற்காக இலங்கையில் ஹென்ரி பெர்டிஸ் என்ற இராணுவ வீரர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட பிரெட் துண்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன சிலிகோத்தே பேக்கிங் கம்பெனி என்ற நிறுவனம் அமெரிக்காவின் மிசோரியில் பிரெட் துண்டுகளை முதன் முதலாக செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சம்பவம் இரண்டாம் சீன ஜப்பான் போர் ஆரம்பிக்க காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பெய்ரூட் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வசம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதர் பிரான்சிஸ்கா எஸ் கேபிரினி என்பவர் புனிதர் பட்டம் பெற்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஷேக்வேரா பொலிவியா பெரு Ecuador, பனாமா கோஸ்டாரிகா, நிக்கரகுவா ஹண்டுராஸ் எல் சல்வடோர் ஆகிய நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சாலமன் தீவுகள் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஸ்லோவேனியாவில் பத்து நாள் விடுதலை போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஈராக்கில் குர்தா குர்திஸ் உள்நாட்டு போரில் குர்திஸ்தான் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட துருக்கிய படைகள் வடக்கு ஈராக்கிலிருந்து வெளியேறின இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இடம்பெற்ற நான்கு வெவ்வேறு தற்கொலை தாக்குதல்களில் ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஏழுநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புதிய 7 உலக அதிசயங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது இதிலும் இந்தியாவின் தாஜ்மஹால் இடம் பிடித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக 172 பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளிக்கோல் ரேகுலஸ் விண்மீனை மறைத்தது இந்நிகழ்வு வெள்ளியின் விட்டம் மற்றும் அதன் வளிமண்டலம் போன்றவற்றை அளக்க உதவியது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாசாவின் ஆப்பர்ச்சுனிட்டி எனும் ரோவர் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குரு ஹர்கிஷன் எட்டாவது சீக்கிய குரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரட்டைமலை சீனிவாசன் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவி பந்துலு தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அ பால எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேசம்பட்டி சிவலிங்கம் தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஞானேந்திரா நேபாளத்தின் கடைசி மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கைலாஸ் கேர் இந்திய பாடகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகேந்திர சிங் தோனி இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆர்தர் கொனன் டொயில் இவர் செர்லா கோம்ஸ் கதாபாத்திரத்தை உருவாக்கிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சீனிவாசகம் ஸ்ரீ பத்மராஜா மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காமூ ஷெரீப் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜி வெங்கடசாமி தமிழக கண் மருத்துவர் தொழிலதிபர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எட்வர்ட் செவனட்ஸே ஜார்ஜியாவின் இரண்டாவது அரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் சாலமன் தீவுகளின் விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே